நற்றிணை நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினை அறிவோம் அஞ்சல் தடையின் இருபத்தி ஐந்தாவது பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பேசுறேன் அமைப்பு சட்டம் சம்பந்தமா உருவாக்கப்பட்ட நிர்ணய சபை பத்தியும் அதிலிருந்த முக்கிய உறுப்பினர்கள் பத்தியும் உலக அளவுல அரசியலமைப்பு தினம் சம்பந்தமா வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் பத்தின தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமா இருந்த நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எப்படி சிப்பாய் கழகம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தீப்பொறி மாதிரி அமைஞ்சதோ அதே போலத்தான் இந்த நாம இந்த வாரம் தெரிஞ்சுக்க போற போராட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக ஒரு விதையா அமைஞ்சது அப்புறம் இது சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளை பத்தியும் பேசுவோம் அந்த வித அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமான போராட்டம் தான் பூர்ணஸ்வராஜ் அதாவது முழு தன்னாட்சி வேணுங்கிறது ஆயிரத்தி வரைக்கும் நம்ம நாட்டில் நடந்த சுதந்திர போராட்டத்துல ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து முழு விடுதலை வேணும்ன்ட்டு கேட்டு கோரிக்கை எதுவும் வைக்கவே இல்லை நம்ம அதுக்கு பதிலாக அவங்க முன் வச்ச கோரிக்கையெல்லாம் ஆங்கிலேயர்கள் மேற்பார்வையில இந்தியாவுக்கு வந்து அதிகாரமும் உரிமையும் வேணுங்கிறதா தான் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல சைமன் கமிஷன் அதாவது சைமன் குழு பரிந்துரைச்ச அறிவிப்பு நம்ம சுதந்திர போராட்டத்துல வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு சைமன் கமிஷனோட அறிக்கையில இந்தியர்களுக்கு வந்து ஆட்சி உரிமை கொடுக்கறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தயாரா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சைமன் அறிக்கையினால சுதந்திர போராட்டத்தில் இருந்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு உருவாச்சு எப்படின்னா சில தலைவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து முழு தன்னாட்சி வேணும்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க சில தலைவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் மேற்பார்வையில வந்து இந்தியாவுக்கு வந்து அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க கருத்து வேறுபாடு உருவாக ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து லண்டன்ல நடந்த வட்டமேச மாநாட்டுல வந்து இந்தியாவுக்கு வந்து முழு தன்னாட்சியோ இல்லாட்டி ஆங்கிலேயர்கள் மேற்பால மேலாட்சியோ பத்தி எந்த உறுதியும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு கொடுக்கல இதனால நம்மளோட சுதந்திர போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு முடிவை வந்து எடுத்தாங்க அதுதான் முழு தன்னாட்சிங்கிறது இந்த பிரகடனத்தை வந்து லாகூர்ல இருக்கிற மினாரி பாகிஸ்தான்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இந்தியாவோட மூவர்ண கொடியை ஏற்றி இந்த பிரகடனத்தை வந்து வெளியிட்டாங்க இது இந்திய சுதந்திர போராட்டத்தோட பாதையே மாத்திச்சு இத பேஸ் பண்ணித்தான் நம்மளோட சுதந்திரத்துக்கு பின்னால நடைபெற்ற அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நடவடிக்கைகள் வந்து இருந்துச்சு இந்த நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து இந்த சட்டம் வந்து உருவாகிறதுக்கு பல நாடுகளுக்கு வந்து போயிருந்தாங்க எந்தெந்த நாடுன்னா அமெரிக்கா கனடா ஜப்பான் அயர்லாண்டு தென்னாப்பிரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா பிரான்சு ஜெர்மனி இப்படி இந்த நாடுகள்ல இருந்த சட்டத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுல இருந்த சிறப்பம்சங்களையெல்லாம் இந்திய சட்டத்துல வந்து சேர்த்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவில ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி காலத்துல இருந்த சில சட்டங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்படி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி ஆரம்பிச்ச இந்த நிர்ணய சபை ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினேழு நாள் கடுமைய உழைச்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து இறுதி வடிவம் வந்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சட்டத்தை முழுமையா ஒத்துக்கிட்ட நாள் தான் நவம்பர் இருபத்தாறு ஆனா நவம்பர் இருபத்தாறுல வந்து அத அந்த நாள்ல அந்த அரசியல் சட்டத்தை வந்து பிரகடனப்படுத்தல அதுக்கு பதிலா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தி இந்தியாவை வந்து பூர்ண குடியரசு நாடா அறிவிச்சாங்க இதுக்கு பின்புலமா இருந்தது வந்து லாகூர்ல வெளியிட்ட பூர்ணஸ்வராஜ்ங்கிற மாபெரும் முடிவு தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட சிறப்பு என்னன்னா உலகத்திலேயே மிக நீளமான அதே சமயத்துல பழமையான அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்தியாவோடது தான் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதி வந்து ரெண்டு இருக்கு ஒரு பிரதி ஆங்கிலத்திலயும் மற்றொன்னு வந்து ஹிந்தியிலையும் இருக்கு இந்த ரெண்டு பிரதிகளும் இன்னைக்கும் இந்தியாவோட பாராளுமன்றத்தில் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமாக இருந்த லாகூர்ல நடந்த மாநாட்டு இடமான மினாரி பாகிஸ்தான் வந்து இன்னைக்கும் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சின்னமா இருக்கு இந்த மினாரி பாகிஸ்தான்ங்கிற இந்த வரலாற்று சின்னத்தை பாகிஸ்தான் நாடு வந்து நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு சோ இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவான வரலாறு மேலும் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்